தமது பணிக்கென்று நம்மை அழைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு தடம் மாறாத ஓட்டம் டோன்ட் சேஞ்ச் ட்ராக் வாசிக்க வேண்டிய பகுதி ஒன்று குருந்தியர் பன்னிரெண்டாம் அத்தியாயம் நான்கு முதல் பதினெட்டு வசனங்கள் வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு ஆவியானவர் ஒருவரே ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு கர்த்தர் ஒருவரே செயல்பாடுகளிலும் வித்தியாசங்கள் உண்டு எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே ஆவியினுடைய செயல்பாடுகள் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கன்று அதாவது பொது நன்மைக்காகவே அளிக்கப்பட்டிருக்கின்றன எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கின்றன இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் எப்படி என்றால் உடல் ஒன்று அதற்கு உறுப்புகள் அநேகம் ஒரே உடலின் உறுப்புகள் எல்லாம் அநேகமாயிருந்தும் உடல் ஒன்றாகவே இருக்கிறது அப்படியே கிறிஸ்துவும் இருக்கிறார் நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுவாதினராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே உடலுக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் உடலும் ஒரே உறுப்பாயிராமல் அநேக உறுப்புகளாயிருக்கிறது காலானது நான் கையாய் இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்ல என்றால் அது அதனாலே சரீரத்தின் காதானது நான் கண்ணா இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்ல என்றால் அது சரீரத்தின் அவயவமாயிராதோ சரீரம் கண்ணானால் செவியெங்கே அது முழுவதும் செபியானால் மோப்பம் எங்கே தேவன் தமது சித்தத்தின்படி அவையவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார் இன்றைய மனப்பாட வசனம் ஒன்று குரந்தியர் ஏழு இருபத்தி நான்கு சகோதர சகோதரிகளே நீங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்ட நிலையிலேயே கடவுள் முன் நிலைத்திருங்கள் லெட் ஈச் ஒன் ரிமை காலிங் இன் விச் இந்த உலகம் ஒரு பந்தய சாலை ஒவ்வொருவரும் ஓட வேண்டிய தடம் இறைவனால் நியமிக்கப்படுகிறது நமக்கு தடத்தில் மாறாமல் ஓடுவது நமது கடமை நாம் எல்லாரும் ஒரே தோட்டத்தில் வேலை செய்ய அழைக்கப்பட்டிருந்தாலும் கடவுள் நமக்கு தரும் பொறுப்புகள் வேறுபாடுள்ளவை கண்களாயிருக்கும்படி கடவுள் சிலரை அழைத்திருக்கிறார் இவர்களை தீர்க்கத்தரசிகள் எனலாம் சிலர் கைகளாக அதாவது உதவியாளர்களாக அழைக்கப்பட்டுள்ளனர் சிலர் கால்களாக அதாவது முன்னணி மிஷினரிகளாக அழகிய பாதங்களாக அழைக்கப்பட்டுள்ளனர் அவரவர் தாம் அழைக்கப்பட்ட நிலையிலேயே நிலைத்திருக்க வேண்டும் தடம் மாறியதால் ஒலிம்பிக் பதக்கத்தை தவறவிட்ட ஷைனி வில்சனை அவ்வளவு சீக்கிரம் இந்தியா மறந்துவிடாது ஏதோ ஒரு வகை ஊழியம் கவர்ச்சிகரமாக இருக்கிறது என்ற காரணத்தால் இந்த உலகத்தின் வியாபாரிகளை போல எல்லாரும் அதற்குள் குதித்து விடக்கூடாது இப்பொழுது வாசித்தவம் அல்லவா எல்லாம் கண்ணானால் காதுங்கே எல்லாம் காதானால் கண்ணுங்கே நமக்கு குறிக்கப்பட்ட ஓட்டத்தை பொறுமை மன உறுதி தீர்மானம் சகிப்பு தைரியம் ஆகியவற்றோடு ஓடி முடிக்க வேண்டியது நமது கடமை கடவுள் நம்மை அழைக்காத அல்லது நமக்கு பணிக்காத ஒன்றை செய்ய நாம் முற்படும்போது ஒருவேளை ஒரு சில ஆசிர்வாதங்கள் இருப்பது போல் தோன்றும் ஆனால் நாம் கடவுளுடைய உசிதங்களை இழந்து விடும் வில் மிஸ் காட்ஸ் பெஸ்ட் ஃபார் அஸ் நம்மை குறித்த கடவுளின் தனித்திட்டத்தையும் தனிச்சிறப்பையும் ஒரு யூனிக் பிளான் ஒரு யூனிக் பர்பஸ் ஒருபோதும் நாம் இழந்து விடக்கூடாது சில எடுத்துக்காட்டுகள் மனதுருக்கத்தையே மனது உருக்கமாய் பேசும் சகோதரன் தினகரனின் பாணி வேறு மனம் திரும்புதலை மண்ட அடியாய் இடைத்துரைக்கும் ஊழியனின் பாணி வேறு வேதம் சொல்லுகிறது என்று அடித்து பேசும் பண்டிதரின் பாணி ஒரு விதம் விவிலியமும் அறிவியலும் விஞ்ஞானமும் ஒன்று என்று நிரூபித்து பேசும் முனைவரின் பாணி வேறு விதம் ஒருவரும் ஒருவரையும் காப்பி அடிக்க தேவையில்லை அவரை போல் கைகளை உயர்த்தவோ இவரை போல் பீடத்தை தட்டவோ தேவையே இல்லை அமைதியான ஒரு சாட்சியாயிருந்த அந்திரையாதான் ஐயாயிரம் பேரை திருப்தியாக்க காரணமாக இருந்த சிறுவனை இயேசுவிடம் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினார் பெரிய பெரிய ஊழியக்காரர்களுடைய ஜெப வாழ்க்கையை பிரேயர் லைஃப் Dedication, அவருடைய அர்ப்பணிப்பு Sacrifice, அவருடைய தியாகம் Hard work, அவருடைய கடின உழைப்பு இதையெல்லாம் நாம் பின்பற்றலாம் ஆனால் அவருடைய பாணி அந்த ஸ்டைல் அதை பின்பற்றக்கூடாது அது நமக்கு தான் கேடு விதவிதமாக இருப்பதில் விருப்பம் கொண்டவர் நமது ஆண்டவர் ஹி லவ்ஸ் வெரைட்டி கடவுளுடைய படைப்பை பாருங்களேன் என்னே விந்து என்னே வித்தியாசம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் வேதத்திலே சில கேள்விகள் உண்டு எல்லாரும் தீர்க்கதரிசிகளா எல்லாரும் அப்போசலர்களா எல்லாரும் அற்புதங்கள் செய்கிறவர்களா இல்லை என்பதுதான் எளிமையான இனிமையான ஒரு பதவி நாம் நாம் நாமவே இருப்போம் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் பி வர்சல் சகோதரி சாரா நவரூட்ஜி அவர்கள் அழகான ஒரு பாடல் பாடினார்கள் தேவ சித்தாம் என்னையும் ஓ பாடைக்கிறேன் தேவ சதம் எண்ணுள்ளம் பலமாகத் தோனிகுதே முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்ந்து நலமுடன் நடத்துவார் சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார் சகோதர சகோதரிகளே நீங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிற நிலையிலேயே கடவுள் மேல் நிலைத்திருங்கள் let each one of you remain in that calling in which he was called ஜிப்போம் எங்கள் மகாபிரிய தேவனே அருகதையற்ற தகுதியற்ற பயனற்ற எங்களையும் நம்பி உங்களுடைய பரம ஊழியத்திற்காக நீர் அழைத்ததற்காக நான் நன்றி சொல்கிறேன் நீர் எங்களை ஒரு குறிப்பிட்ட ஊழியத்திற்காக ஒரு குறிப்பிட்ட பொறுப்பிற்காக அழைத்த பிறகு அங்கும் இங்கும் நாங்கள் கண்களை பறக்கவிட்டு கவர்ச்சிகள் பின்னால் போய் கர்த்தாவே நீர் எங்களுக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டத்தை விட்டு நாங்கள் தடம் புரண்டு விடாதபடி நிலையாக அதிலேயே கடைசி வரை நேராக ஓட ஒன்றை ஒன்றை இடிக்காமல் நேராக நாங்கள் ஓடி உம்முடைய நோக்கம் உம்முடைய திட்டம் நீர் எங்களை குறித்து வைத்திருக்கிற உம்முடைய பெரிய தீர்மானம் அத்தனையும் நிறைவேறுவதற்காக உம்மோடு ஆண்டவரே நாங்கள் ஒத்துழைக்க எங்களுக்கு உதவி செய்யும் இந்த நாளிலே வந்த இந்த நல்ல செய்திக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் இதை செய்யவா அதை செய்யவா என்று சொல்லி கர்த்தாவே இருமணம் இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியர் எவரா இருந்தால் நீல் அவர்களை அழைத்த அந்த ஆதி அழைப்பிலே அந்த ஆதி அன்போடு அவர்கள் நிலைத்திருந்து தங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும் இந்த வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் இதற்கு கீழ்ப்படிய உம்முடைய கிருபை தானோ இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆவே